அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டியில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளிலன் தேசிய மாணுவில் இந்த நச்சிந்த தலைப்பு நமது மனதில் முயர்ச்சியும் பயிற்சியும் சிந்தனையும் செயலும் வேகமும் விவேகமும் ஒன்று சேரும்போது வெற்றி நிழல் போல் நம் காலடியை விட்டு கையை விட்டு அகலாது எண்ணம் போல் வாழ்வு எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் உள்ளுவதெல்லாம் உயருள்ளல் வினைதிப்பம் என்பது ஒருவரது மனதிற்பம் பொன்ற கருத்தாளமிக்க கருத்துக்களை முன்னோர் எழுதியது ஏட்டை நிரப்புவதற்கு அல்ல வெற்றிடமாயிருக்கும் மக்களின் மனதில் குறிப்பாக இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை நிரப்புவதற்காகவே முன்னோர் நமக்கு விட்டு சென்ற கட்டளையிட்டு சென்ற சொத்துக்கள் ஆகும் இத்தகைய நல்ல கருத்துக்களை நமது மனதில் ஒவ்வொரு நாளும் பதிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி